வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி ஒரு நிகழ்ச்சியில் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி பேசிக் கொண்டிருந்தார் அதாவது இல்லற வாழ்க்கை சிறப்புறமைய விட்டுக் கொடுப்பது அனுசரித்து போவது பொறுத்து போவது ஆகிய மூன்று பண்புகளை பின்பற்ற வேண்டுமென்றார் அப்போது கூட்டத்தில் இருந்த பெண்மணி ஒருவர் எழுந்து குருவே விட்டுக் கொடுப்பது என்று பொதுவாக சொல்கின்றீர்கள் யார் விட்டுக் கொடுப்பது கணவனா மனைவியா பிரச்சினை அங்குதானே ஆரம்பிக்கின்றது என்று கேட்டார் அதற்கு மகரிஷி யாரிடம் அதிகம் அன்பு இருக்கின்றதோ யார் மிகவும் அறிவாளியோ அவர்தான் முதலில் விட்டுக் கொடுப்பார் என உடனே பதில் மேலும் உங்கள் வீட்டில் இனி யார் விட்டு கொடுத்து போவது என்பதனை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இருவரும் அறிவாளியாக இருந்தால் உங்கள் இல்லறமே திருக்கோயில் என மேலும் விளக்கமளித்தார் மகரிஷி நன்றி